ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்புல தர்மங்களை விரிவாகப் பார்த்துன்னு வரும் அதில் இந்த ஸ்ராத்தங்கிறது மூன்று விதமாக மகர்ஷிகள் நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா அதாவது நித்தியம் நைமித்திகம் காமியம்னு மூன்றாக பிரித்து கொடுத்துருக்கா நித்தியசிராதங்கள் நைமித்திகமாக செய்யக்கூடிய ஸ்ராத்தங்கள் காமியமாக செய்யக்கூடிய ஸ்ராத்தங்கள்னு நமக்கு ரிஷிகள் பிரித்து கொடுத்துருக்கா அந்த நித்தியசிராதங்கள் என்னென்ன நைமித்திகங்கள் என்னென்ன என்னென்ன காமனைகளுக்காக ஸ்ராத்தங்கள் பண்ணுறது அப்படிங்கிறத தனியாக விரிவாக பார்க்க போகிறோம் எந்த ஸ்ராத்தம் பண்ணுறதாக நாம் சங்கல்பிச்சுருந்தாலும் பித்திருக்கள் அந்த ஸ்ராத்தத்துக்கு எப்போது வேதம் நமக்கு காட்டுறது அந்த அணுவாகத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம் இந்த அணுவாகத்தில் நிறையா விசேஷங்கள் சொல்லப்படுறது பித்திருக்கள் எப்போ அந்த பித்திருக்களுக்கு நாம் பிரதானமாக செய்யக்கூடிய அக்னோகரணம்னு சொல்லக்கூடியதான ஹோமம் பிராமண போஜனம் பிண்ட பிரதானம் இவைகளுடைய முக்கியத்துவம் மேலும் ஸ்ராத்தத்தில் என்னென்னலாம் முக்கியமாக செய்யணும் அப்படிங்கிறது இவ்வளவு விஷயங்கள் இந்த அனுவாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த அனுவாகத்தில் அந்த சரித்திரம் எப்படி ஆரம்பமாகிறதுனா இந்திரோ விரத்ரகம் ஹத்வா இந்திரன் தேவதைகளுடைய சகாயத்தோடு கூட விருத்தாசுரன்னு ஒரு துஷ்டனை வதம் பண்ணி முடித்தார் வதம் பண்ணிட்டு அசுரான் பராபாவியா கூட வந்த ராட்சசாவை பூரா தோற்கடித்து தேவதேகள் ஜயத்தை சோமாவாஸ்யா பிரத்யாக்சது திரும்ப தேவலோகத்துக்கு வந்தால் தேவதைகள் இந்திரனோடு கூட ஏன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டுக்கும் பருவான பேர் இதற்கு மறுநாள் ஒரு அனுஷ்டானம் அதை அத்தனை பேரும் செய்யணும் அதை உத்தேசித்து வரா தேவதைகள் அதில் அத்தனை தேவதைகளுக்கும் அதில் அபிர்வாகமானது கொடுக்கப்படுறது பித்திருக்களுக்கும் அதில் அபிர்வாகம் கொடுக்கப்படுறது அதற்காக வரா தேவதைகள் தே பிதர்பூர் வேத்யூராட்சு ஆனால் தேவதைகள் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே முதல் நாளே பித்திருக்கள் வந்துடுறா அங்கே வந்து பார்த்தா ஒத்திரையமே காணும் தேவதைகளை காணும் பித்தக்கள்லாம் தேவதைகள்லாம் எங்கேன்னு கேட்க அவர்கள் ஒரு யுத்தத்துக்காக போயிருக்கான்னு சொன்ன உடனே பித்தர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு பித்தர்களுக்கு கோபம்தான் ஆயுதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயுதங்களை பகவான் கொடுத்துருக்கார் தற்காப்புக்காக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கொடுத்துருக்கார் மிருகங்களுக்கெல்லாம் சில மிருகங்களுக்கு கொம்பு வச்சுருக்கார் அந்த கொம்பு எதுக்குன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கொம்பு அதுபோல் புலி இவைகளுக்கு நகந்தான் பலம் சிங்கத்துக்கு புஜந்தான் பலம் கையால் ஒரு அடி அடிச்சதுன்னா தன்னை காப்பாற்றினோட முடியும் அது அதுபோல் யானைக்கு தும்பிக்கை தான் பலம் பாம்புக்கு பல்லு தான் பலம் அதுபோல் மனுஷனுக்கு நாக்கு தான் பலம் நாக்கை தற்காப்புக்காக கொடுத்துருக்கார் பகவான் அதான் ஒரு பழமொழி சொல்கிறது உண்டு வாயுள்ள பிள்ளை புழைக்கும் அப்படின்னு சொல்கிறது வாயுள்ள பிள்ளை பழைக்கும்னா ஏதோ ஒன்று சாப்பிட்டு பிழைச்சிப்பான்னு அர்த்தம் இல்லை ஏதோ ஒரு நிர்பந்தம் ஒரு சிரமம் வருதுன்னா சத்தம் போட்டு கூட்டத்தை கூட்டி தான் தப்பிச்சுடலாம் அதுபோல் பிதர்களுக்கு என்ன பலம்னா என்ன ஆயுதம் அப்படின்னா கோபம்தான் ஆயுதம் பிதற்களுக்கு சட்டுன்னு கோபப்பட்டுடுவா பிதற்கள் ஆசு கோபிகள் அவர்கள் வந்து பார்த்து தேவதைகள்லாம் இல்லைன்னு உடனே ரொம்ப கோபம் வந்து அங்க பார்த்தால் யஜத்துக்கான வஸ்துக்கள்லாம் அங்கே வச்சுருந்தா அதாவது பணம் வஸ்திரம் இவைகளெல்லாம் எடுத்துனுட்டா அங்கேருந்து பித்திருன்னு யக்ஞோ கச்சது அதெல்லாம் எடுத்துட்டு பித்ருலோகத்தை நோக்கி கிளம்பினான் யஜ்ய புருஷனும் பிதர்களோடு கிளம்பி போயிட்டார் வந்து பார்த்தால் அங்கே பணங்காசு இல்லை வஸ்திரம் இல்லை யக்ஞபுருஷன் இல்லை அப்போது தெரிஞ்சுட்டால் பித்தக்கள் தான் இதை எடுத்துன்னு போயிருக்கான்னு தந்தேவா புனரயாச்சந்தா உடனே பித்தக்கள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி திரும்ப யாச்சனம் பண்ணினான் திரும்ப கொடுங்கோன்னு கேட்டா தமே எப்யோன புனரததுஹூ பித்தக்கள் தே எருவன் வரம் விரணாமகி பித்தக்கள் கொடுக்காமல் பித்திருக்கள் ஒரு வரம் கேட்டால் தேவதைகள்கிட்ட அத்தவ் புனர்தாஸ் இதெல்லாம் உங்களுக்கு திரும்ப நாங்கள் தரோம் ஆனால் எங்களுக்கு ஒரு வரண் வேணும் என்னென்னா அஸ்மபியமே வூர்வே தியுக்கிரியா தாதி எங்களுக்கு ஹவிர்பாகம்னு எங்கே இருக்கோ அங்கே முதல் நாளே எங்களுக்கு கொடுத்துடணும் முதல் நாள் எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டியதான அவிர் பாகத்தை கொடுத்துடணும்னு வரமாக கேட்டால் பித்திருக்கள் அப்படியே செய்கிறோம்னு தேவதைகள் சொன்னால் புனரததுஹூ உடனே பித்தற்கள் எடுத்துகிட்ட வஸ்துக்களை தேவதைகள்கிட்டையே கொடுத்து யக்ஞபுருஷனையும் அனுப்பிச்சா திருப்பிய பூர்வே தியுக்கிரியதே முதல் நாளே பித்திருக்கள் அங்கே வந்துடுறா அமாவாசைக்கு மறுநாள் செய்யக்கூடியதான அனுஷ்டானத்துக்கு அமாவாசை அன்னைக்கே பித்திருக்களுக்குன்னு நாம் அனுஷ்டானத்தை பண்ணுறோம் தர்ப்பணங்கள் பண்ணுறோம் இவைகளெலாம் அமாவாசை அன்றைக்கே பண்ணுறதுன்னு அனுஷ்டானத்தில் வச்சென்றுருக்கோம் அதே போல் கல்யாணம் உபநயனங்கள்லாம் நடந்ததுன்னா முதல் நாளைக்கே நாந்தின்னு ஒரு ஸ்ராத்தம் அதை பண்ணுறதுன்னு வச்சென்றுருக்கோம் முதல் நாளைக்கே செய்யறது பித்தர்களுக்கு அப்படின்னு இந்த சரித்திரம் சொல்லிவிட்டு அதற்கப்புறம் வேதம் அந்த அமாவாசைங்கிறது தான் முத முதல்ல நாம் பித்தர்களுக்கு செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் தரிசஸ்ராத்தம்னு பேர் அதை அடிப்படையாக வச்சுண்டு வேதம் ஸ்ராத்தனுடைய பெருமைகளை சொல்வது எத் பித்திருபிய பூர்வேதியுக்கோதி பித்திருப்பின் நிஷ்கிரீய யஜமான யார் முதல் நாளே பித்திருக்களை உத்தேசித்து அந்த கர்மாவை ஆரம்பித்து செய்யறானோ அவனுக்கு அந்த கர்மாவானது முழுமையாக ஆறது பித்திருக்கள் நம்முடைய பாகம் எதை எடுத்துட்டாலும் திரும்ப கொடுத்துடுறா எஜமான அப்ரதனுதே எஜமானனுக்கு என்ன தேவைப்படுறதோ அத்தனையும் கொடுக்குறா பித்திருக்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது ஆகையினாலே தான் நாம் ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணினா கூட முதல் நாளைக்கே கிறரம்னு பண்ணணும்னு நியமம் ஸ்ராத்தத்துக்கு முதல் நாளே கிருஷனம்னு ஒரு கர்மம் அதை செய்யணும் ஏன்னா முதல் நாளே பிதற்கள் வந்துடுறாங்கிறதுனால அந்த கர்மாவை செய்யணும்னு நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா மேற்கொண்டு அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லே பார்ப்போம்